ஏழு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாகும் அனியம் அவர்கள் பருகும் போது பாத்திரத்தின் வெளியே மூன்று முறை மூச்சு விடுவார்கள் புகாரி ஐந்து ஆறு மூன்று ஒன்று முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு